بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب والصلاة والسلام على اشرف وسيد محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان الى சகோதர்களே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மக்கா காலம் என்றும் மதீனா காலம் என்றும் திரித்து ஆராய்வதற்கு முன்னால் சல்லுடல் அவர்களுடைய வாழ்க்கை சரிதையோடு தொடர்பான சில அடிப்படையான உண்மைகளை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் செல்லம் அவர்களுடைய சீராவின் வாழ்க்கை சரிதையின் அதிமுக்கியமான குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் என்னவென்றால் மனிதன வரலாற்றில் தோன்றிய இறை தூதர்கள் மனித இன வரலாற்றில் தோன்றிய சீர்திருத்தவாதிகள் சமூக தலைவர்கள் முதலானோரின் வரலாறுகளை நபி சல்லாஹலிஸ்லமுடைய வாழ்க்கை சரிதியோடு ஒப்படுகின்ற போது நபி சல்லாஹலி இஸ்லமு அவர்களது வாழ்க்கை சரிதை தான் மிகவும் நம்பகரமானதாக எல்லா வகையிலும் நம்பகமான தகவல்களை கொண்டதாக எமக்கு கிடைக்கிறது இந்த வகையில் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய அனைத்து தகவல்களும் ரிலையபிளாக ஓத்தன்டிக் ஆக நம்பகமானவையாக அமைந்திருக்கிறது என்ற அம்சம் நபி சல்லாஹுடைய சொல்லுடைய சீராவை பற்றி படிக்கின்ற போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அடிப்படை என்று நான் நினைக்கிறேன் இதனை உலகின் ஏனைய தலைவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு ஒப்பு நோக்குவதும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இரண்டாவதாக ரசூலுல்லாய் சல்லிசல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரையில் நாம் அவதானிக்கின்ற மட்டுமொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அவர்களுடைய அவர்களுடைய முழு வாழ்க்கையும் மிக துல்லியமாக மிக நுணுக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹருடைய தகப்பனார் அப்துல்லா தாயார் ஆமினாவை திருமணம் முடித்த நிகழ்வு முதல் நபி சொல்லாவுடைய மரணம் வரையிலான அனைத்து கட்டங்களும் அவருடைய வாழ்க்கையோடு தொடர்பான அனைத்து தகவல்களும் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமையும் ஒரு நபி என்ற வகையில் ஒரு உரை தூதர் என்ற வகையில் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்ற வகையில் வரலாற்றில் தோன்றிய ஒரு கதாநாயகன் என்ற வகையில் நபி சொல்லாற்றுடைய வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரை நாம் அவதானிக்கின்ற மிக முக்கியமான மற்றும் ஒரு சிறப்பம்சம் அவர்களுடைய பிறப்புக்கு முன் உன்னைய கால தகவல்கள் கூட துல்லியமாக கிடைக்கின்றன அவர்களுடைய பிறப்பு தொடர்பாக குழந்தை பருவம் தொடர்பாக வாலிபம் தொடர்பாக அவர்களுடைய உழைப்பு தொடர்பாக அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் தொடர்பாக எல்லாம் மிகவும் நுணுக்கமான தகவல்களை ஆதாரபூர்வமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இதனால் தான் ஒரு கீழத்தை அறிஞர் நபி சல்லாஹலிஸ்ரமுடைய வாழ்க்கை சரதியை பற்றி ஒரு அழகான கருத்தை சொன்னார் இந்த பூமியை பூமியிலே சூரிய ஒளியில் பிறந்த ஒரே ஒரு மனிதர் முகமது நபி அவர்கள் மட்டும்தான் சூரிய ஒளியில் பிறந்த ஒரே ஒரு மனிதர் முகமது ரபி அவர்கள் மட்டும்தான் அதாவது அவருடைய வாழ்க்கை முதல் இறுதி வரை மிகவும் தெளிவானதாகவும் நுணுக்கமானதாகவும் தகவல்கள் அனைத்தும் நம்பகமானவையாகவும் அமைந்திருக்கின்றன என்ற கருத்தை தான் அவர் இந்த கருத்தின் மூலம் சொல்ல வருகிறார் அடுத்ததாக அடுத்ததாக வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாகத்தான் பதிவாக இருக்கிறது அவருடைய சீரா ஒரு மனிதனுடைய சீராகத்தான் பதிவாக இருக்கிறது என்பதை தெய்வீக பிறவியாக கட்டுக்கதைகளாலும் சோடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறாக ரபிசல்ல வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் காண முடியாது ஒரு புரட்சிகரமான மனிதராக ஒரு சீர்திருத்தவாதியாக இந்த உலகிலே ஒரு மனிதர் என்ற நிலையில் மகத்தான மாற்றத்தை மேற்கொண்ட ஒரு மனிதனுடைய வரலாறாகத்தான் நபி சொல்லா அவரது வரலாற்றை பார்க்கலாம் மாற்றமாக புராணங்களால் நம்பகமற்ற செய்திகளால் அற்புதங்களால் அசாதாரண நிகழ்வுகளால் சோடிக்கப்பட்ட ஒரு வரலாறாக நபிசல்லாவுடைய வரலாற்றை நீங்கள் காண முடியாது நபி சொல்லல்லா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற நீங்கள் அவதானிக்கக்கூடிய மட்டும் ஒரு அம்சம் இருக்கிறது அதுதான் அவர்களுடைய பண்முக ஆளுமையை வெளிச்சம் போட்டு காட்டும் விதத்தில் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கிறது இறை தூதராக சமூக தலைவராக சிறந்த கணவராக ஒரு தந்தையாக இவ்வாறு வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நின்று ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய பன்முக ஆளுண்ட ஒரு மராகசூலுல்லூடாக வரலாற்றுக்கூடாக நீங்கள் காண முடியும் ஐந்தாவதாக நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அசாதாரண நிகழ்வுகளை விட அறிவு ஆதாரபூர்வமான விஞ்ஞான ஒரு அணுகுமுறையையும் நீங்கள் தெளிவாக அவருடைய சீராவை படிக்கின்ற போது காணக்கூடியதாக இருக்கும் இது நபி செல்ல அலிசல்லுடைய சீராவை படிக்கின்ற நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்று நான் கருதுகிறேன் அடுத்ததாக ரசூலுல்லாவுடைய சீராவை நீங்கள் படிக்க போது அவருடைய மக்கா காலமாக இருக்கலாம் மதீனா காலமாக இருக்கலாம் அதை படிக்கின்ற போது உங்களுடைய தேடலுக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய தகவல் மூலங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை நோக்கியும் நீங்கள் நகர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த வகையில் சல்லாஹிய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க விரும்பினால் முதலாவது அடிப்படை தகவல் மூலமாக வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான பல தகவல்களை தந்திருப்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரத்து அல்லா சொல்கிறான் உங்களை அனாதையாக உங்களுக்கு புகழ் காணவில்லையா என்று நபி ஒரு அனாதையாக இருந்தார் என்ற அடிப்படையான தகவலை நபி அவர்களை அவர்களுக்கு இன்னொரு அண்ண இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள் என்பது பற்றி அவர்களுடைய பற்றி பல யுத்தங்களை பற்றி அல் குர்ஆன் பல தகவல்களை எங்களுக்கு தருகிறது மக்கா வெற்றியை பற்றி அல் குர் பத்ன் என்று கூறி பேசுவதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு அல் குர்ஆன் மிக விரிவாக விளக்கமாகிற சுல்லாவுடைய சீராவை பற்றிய தகவல்களை தராத போதிலும் அடிப்படையான தகவல்களை தருகிறது என்ற வகையில் உலகில் மிக நம்பகமான வேத நூலான அலு குரானிலே இந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்கள் பெறப்பட முடியும் குரானுடைய ஒளியில் நபியுடைய சீரா நோக்கப்பட முடியும் என்ற உண்மையையும் நீங்கள் புரிந்து வேண்டும் அடுத்ததாக நபியுடைய சுன்னா சல்லாஹமுடைய ஹதீசுகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்களை தேவையான வழிகாட்டு பல அடிப்படையான உண்மைகளை எங்களுக்கு தருகின்றன இந்த வகையில் என்று நாம் வழங்கக்கூடிய பரிசுத்த ஆறு கிரந்தங்கள் உட்பட முவப்பா மாலிக் முஸ்னத் அகமது சுனூல் தார புத்னி சுனூல் பைஹி உட்பட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள் ஹதீஸ் நூல்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சீராவை படிப்பதற்கான தகவல் மூலமாக இருப்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது தகவல் மூலமாக இருப்பது சீரா பற்றி நபியாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதப்பட்ட தனியான நூல்கள் இவற்றை நாங்கள் குத்துபு சீரா என்று வழங்குவோம் ஆரம்பத்தில் பல சகாபாக்கள் நபியோடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான பல தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்தார்கள் பல பதிவேடுகளிலே அந்த தகவல்கள் இருந்தன அபா நிபுணு இந்த வகையில் நபி அவர்களுடைய தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்தார் ஜுபைர் பதிவு செய்து வைத்திருந்தார் பிற்பட்ட கால தாபியங்கள் பலர் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்தார்கள் உதாரணமாக அப்துல்லா பின் அபிபக்கல் அன்சாரியை சொல்லலாம் பிற்பட்ட காலத்தில் இப்படி ஜுஹு ஷிஹாபுத்தீன் இப்படி ஜுஹுரி ரஹ அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான நிறைய தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பிற்பட்ட காலத்திலே நபி சல்லாஹாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தனியாக தொகுத்து தருகின்ற பல நூல்கள் எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் வபாத்தானவர் நபி சல்லா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மிக தனி நூலுவில் தொகுத்து தந்தவராக கருதப்படுகிறார் இந்த வகையில் நபி அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசிய ஒரு முன்னோடி எழுத்தாளராக அறிஞராக அவரை நாங்கள் இருநூற்றி பதிமூன்றில் மரணம் அடைந்த இபுன் ஹிஷாம் ரஹிமுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு நூல் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக அவர்கள் தொகுத்த மிக பிரபலமான நூலான நூல் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற ஆரம்ப கால நாங்கள் சொல்லுவோம் பிரைமரி சோர்சஸ் என்று சொல்லி முதல் தர மூலாதார நூல்கள் வரிசையில் நோக்கப்படத்தக்கதாகும் இமாம் தபரி ரஹமுல்லா அவர்களுடைய தாரகுத்தபரி என்ற இந்த வகையில் பிரைமரி சோர்சஸ் நபி அவர்களுடைய சீரா பற்றி பேசுகின்ற அடிப்படை மூலாதார நூல்களில் ஒன்றாக கொள்ளத்தக்கது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிற்பட்ட காலத்தில் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான பல நூல்கள் எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வகையில் நபிசல்ல அல்லாஹு இஸ்லாம் அவர்களது வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதப்பட்ட அரபு மூலாதார நூல்களில் தலா இல் என்ற நூல் குறிப்பிடத்தக்கது இமாம் திருமதியுடைய என்ற நூல் இமாம் அல் ஜவுல்லா அவர்களுடைய ஜாது மஹாத் என்ற நூல் அல் காது அயாது ரஹ்முல்லா அவர்கள் எழுதிய அன்ற நூல் பிற்பட்ட காலத்தில் முகமது அல் அவர்கள் எழுதிய நூருல் யகின் என்ற நூல் குறிப்பிடத்தக்க நூல்கள் இப்போது அரபுலகிலே மிகவும் தரமான ஒரு நூலாக் என்ற பெயரிலே அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இது போக பிற்பட்ட இருபதாம் நூற்றாண்டு அறிஞர்களான சாயித் ரமதான் அல்பூத்தி அவர்கள் எழுதிய தெக்கு உத் சீரா என்ற நூலும் ஷேக் முகமது அல் ஹஸாரி அவர்கள் எழுதிய தெக்கு உத் சீரா என்ற நூலும் நபியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற மிக முக்கியமான நூல்களாக கருதப்படுகின்றன து சுக்ரி அவர்கள் மே அபுல் ஹசன் அலி நதி அவர்களுடைய அசீரத்துன்னபவியா என்ற நூலும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இத்தகைய நூல்களை சீரா பற்றி படிப்பதற்கான குறிப்பாக உளமாக்கல் ஷரியா துறை மாணவர்கள் படிப்பதற்கான நூல்களாக முக்கிய நூல்களாக நாம் அறிமுகப்படுத்த முடியும் இவை போக ஆங்கில மொழியிலும் உலகில் எல்லா மொழிகளிலும் தமிழ் மொழி உட்பட சிங்கள மொழி உட்பட ஏராளமாக ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற பல கோணங்களில் பல கண்ணோட்டங்கள் பேசுகின்ற நூல்களை நாங்கள் பார்க்கிறோம் வாழ்க்கையை ஒரு மாணிக்கக்கல்லுக்கு நாங்கள் ஒப்பிடலாம் ஒரு மாணிக்கக்கல் பன்முகங்களை கொண்டது நபி அவர்களுடைய வாழ்க்கையை எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் அது முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் இருப்பதை நீங்கள் காண முடியும் இந்த வகையில் சீலாவை பற்றி மக்கா காலமாக இருக்கலாம் மதீனா காலமாக இருக்கலாம் இரண்டையும் சேர்த்து நோக்குவதாக இருக்கலாம் பல கோணங்களிலே பல பார்வைகள் கூட பார்க்கின்ற நூல்களை பார்க்கிறோம் ஆய்வுகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிரமம் நபியருடைய வாழ்க்கையை இத்தகைய ஒரு குறுகிய நேரத்தில் எந்த கோணத்தில் பார்ப்பது மக்கா வாழ்க்கையை கூட நபியர்களுடைய இந்த பன்முக ஆளுமையை பொறுத்தவரையில் எந்த திசையிலிருந்து நோக்குவது என்பது எந்த ஒரு ஆய்வாளருக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான அடிப்படையான பிரச்சனை அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மட்டுமோ பெரிய உண்மை இருக்கிறது அதுதான் ஏன் நபிசல்ல நாங்கள் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இது பற்றி கருாநிதி சுக்ரி அவர்கள் உங்களுக்கு விரிவான ஒரு விளக்கம் தந்தார்கள் அதனை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் இரண்டு என்று நாம் சொல்கிறோம் முதலாவது குரான் அடுத்தது சுன்னா ஹதீஸ் என்று உண்மையில் குரானும் சுன்னாவும் இஸ்லாத்துடைய தியரியாக கோட்பாடாக சித்தாந்தமாக கொள்ளத்தக்கவை குரான் ஹதீஸ் அல்லது குரான் சுன்னா என்ற இஸ்லாத்துடைய சித்தாந்தத்தின் செயல்முறையாக பிராக்டிக்கலாக இருப்பதுல்ல சொல்ல சீரான் வாழ்க்கை வரலாறு எனவே குரானையும் சுண்ணாவையும் எப்படி செயற்படுத்துவது எந்த கட்டத்தில் குரானுடைய எந்த போதனையை எடுத்து வழிகாட்டலை சந்தர்ப்பத்தில் ஏற்று பின்பற்றுவது என்பதை சரியாக தீர்மானிப்பதற்கு தசூலுல்லாய் சல்லாசுடைய சீரா எங்களுக்கு தேவைப்படுகிறது வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த வகையில் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு ஒரு ஆய்வாளன் இஸ்லாமிய அடிப்படை ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஏக காலத்தில் குரான் சுன்னா ஆகிய இரண்டு மூலங்களோடும் சீரா என்ற ரபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை படிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அப்போதுதான் செயல்முறையில் இந்த குரானின் சுண்ணாவையும் எப்படி பின்பற்றுவது என்ற சரியான நிலைப்பாட்டுக்கு வர முடியும் இது பற்றியும் உங்களுடைய நான் கிளற விரும்புகிறேன் இனி நாங்கள் நேரடியாக எமக்குரிய தலைப்புக்கு வருகின்ற போது பொதுவாக நபிசல்லா அவர் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பல கட்டங்களாக பிரித்து பார்ப்பார்கள் அந்த வகையில் நுபுவத்துக்கு முற்பட்ட காலம் பிறப்பு முதல் நபித்துவம் வரையுள்ள காலம் இதனை ஒரு பிரிவாகவும் நபியுடைய மக்கா காலத்தை இரண்டாம் கட்டமாகவும் நபியுடைய மதினா காலத்தை மூன்றாவது கட்டமாகவும் பிரித்து பெரும்பாலும் நபியருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வாளர்கள் ஆராய்வார்கள் இதுதான் மரபு வழமை இந்த வகையில் நபி அவர்களுடைய மக்கா காலம் என்பது நுபுவத்தை பெற்றதன் பின்னால் பதிமூன்று வருடங்களை கொண்டதாக இருக்கிறது அவர்கள் பிறந்தது முதல் ஐம்பத்தி மூன்றாம் வயது வரை மக்காவிலே வாழ்கிறார்கள் அதில் பதிமூன்று வருடங்கள் அவருடைய நுபுவத்துடைய வாழ்க்கையாக மக்காவிலே அமைகிறது அமைவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நுபுவத்துடைய பதிமூன்று வருடங்களையும் மூன்று கட்டங்களாக பிரித்து ஆய்வாளர்கள் நோக்குவார்கள் முதலாவது கட்டம் நபி அவர்கள் இரகசிய தாவா மேற்கொண்ட கட்டம் நபி அவர்கள் பெற்றதைத் தொடர்ந்து மக்காவிலே இரகசியமாக தன்னுடைய பிரசாரத்தை மேற்கொண்ட கட்டம் முதலாவது கட்டம் இது மூன்று வருடங்களை கொண்டதாக கருதப்படுகிறது இரண்டாவது கட்டம் மக்காவுடைய வாழ்க்கையில் வருடங்களுக்குள் நாம் காணுகின்ற இரண்டாவது கட்டம் மக்கா வாசிகள் மத்தியில் நபி அவர்கள் பகிரங்க பிரசாரத்தில் பகிரங்க தாவாவில் ஈடுபட்ட கட்டம் மூன்றாவது கட்டம் மக்காவில் நபி அவர்கள் இருந்து கொண்டு மக்காவுக்கு வெளியே ஈடுபட்ட கட்டம் இவ்வாறு மக்காவுடைய வாழ்க்கையின் நுபுவத்துக்கு பிறகுள்ள பதிமூன்று வருடங்களையும் நாம் பிரித்து நோக்கலாம் வாழ்க்கை என்பது கட்டங்களை கொண்டது முதலாவது கட்டம் பிறப்பு முதல் நுபுவம் இரண்டாவது கட்டம் ரகசிய மூன்று வருடங்களுடைய கட்டம் மூன்றாவது கட்டம் மக்கா வாசிகள் மத்தியில் பகிரங்க தாவா மேற்கொண்ட கட்டம் நான்காவது கட்டம் மக்காவில் இருந்து கொண்டே மக்காவுக்கு வெளியே நபி அவர்கள் தன்னுடைய பிரசாரத்தை முடுக்கிவிட்ட கட்டம் என்று நாங்கள் நான்கு பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம் முதலாவதாக நபி அவர்களுடைய மக்கா காலத்தை பற்றி பேசுகின்ற போது நுபுவத்துக்கு முந்திய சிறப்பு முதல் நபிப்பட்டம் பெரும் வரையிலான காலகட்டம் எங்களுடைய ஆய்வின் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றாலும் அந்த காலம் எவ்வளவு விரிவானது என்று 40 வருடங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு காலப்பிவு நபி அவர்களுடைய நுகுவத்துக்கு முந்த காலப்பிரிவாக இருக்கிறது இதுவும் மக்கா காலத்தை பொறுத்தவரையில் எமது ஆய்வுக்கு உட்பட வேண்டிய கட்டம் என்பதை நீங்கள் அறிவிக்க அந்த சகோடுல்லாய் சல்லாசனுடைய வாழ்க்கையை இவ்வாறு படிக்கின்ற போது இரண்டு அணுகுமுறைகளை நாங்கள் கையாளலாம் பி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டு போவது இதனை ஆங்கில மொழியில் நரேசன் என்று சொல்வார்கள் சரதுல் அஹாத் தகவல்களை சொல்லிக் கொண்டு போவது இரண்டாவது அணுகுமுறை நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதை பொறுத்தவரை நரேசனோடு இன்டர்பிரிட்டேஷன் நபிய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சரியான விளக்கத்தை கொடுப்பது ஒவ்வொரு நிகழ்வில் தத்துவத்தையும் தாற்பயத்தையும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடத்தையும் படிப்பினையையும் வெடிச்சம் போட்டு காட்டுவது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வெறுமனே தகவல்களாக செய்திகளாக நிகழ்வுகளாக படிப்பதை விட ஒவ்வொரு நிகழ்வையும் நபி அவருடைய வாழ்க்கை தொடர்பான ஒவ்வொரு சம்பவத்தையும் தத்துவத்தோடும் தாற்பயத்தோடும் அதற்குடாக நாம் பெறக்கூடிய பாடங்களோடும் படிப்பினைகளோடும் சேர்ந்து படிக்கின்ற நபி அவருடைய வாழ்க்கை எமக்கு ஒரு முன்மாதிரி என்ற நிலையையும் உயிரோட்டமான ஒரு நிலையையும் அடைய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த வகையில் நபி அவர்களுடைய முந்தைய நாற்பது வருட வாழ்க்கையை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும் பாடசாலையில் முதலாம் வகுப்பில் படிக்கின்ற பிள்ளை கூட நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான அடிப்படை தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறது மக்கா நகரில் நபி பிறந்தார் மதீனா நகரில் அவர் மறைந்தார் அவர் தாயாரின் பெயர் ஆமினாவாம் தந்தையாரின் பெயர் அப்துல்லாவாம் என்று கிரேட் ஒன் புத்தகத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறோம் எனவே நபி அவர்களுடைய முகவத்துக்கு முந்தைய வாழ்க்கை வரலாறு என்பது முஸ்லீம்கள் அனைவராலும் அறியப்பட்ட வாழ்க்கை வரலாறாக இருந்த போதிலும் அந்த வாழ்க்கை வரலாறு எமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அந்த வரலாற்றுக்கூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை பார்க்கின்ற சில அடிப்படையான உண்மைகளை எங்களுக்கு அந்த கால பிரிவை பொறுத்தவரை சொல்ல முடியும் முதலாவதாக நபி அவர்கள் நாம் அறிந்திருப்பது போல மக்கத்து மண்ணிலே அன்று வாழ்ந்த கோத்திரங்களுள் அதி உயர் கோத்திரமான குரைத்தில் உயர் குலமான பனு ஹாஷிம் குளத்திலே பிறக்கிறார்கள் உண்மையில் ஒரு இஸ்லாமிய பிரசாரகன் ஒரு தாய் இந்த வாய்ப்பை பெறுவது ஒரு வரப்பிரசாதம் ஆகும் அவர் ஒரு ஆலிமாக அறிஞராக தாயாக இருப்பது போலவே அல்லாத்தாலா நபியை அந்த உயர்ந்த குடும்பத்தில் நியாயங்களில் இது ஒன்றாக ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது இது பற்றி நாம் நிறைய சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் மக்கள் இவ்வாறு உயர்கூடி பிறந்தவர்களை சமூகத்தில் மேல் மட்டத்தை சேர்ந்தவர்களை பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்களை மதிப்பது அவர்களுக்கு காது கொடுப்பது செவி தாழ்த்துவது இயல்பான ஒரு நிலை என்ற வகையில் இஸ்லாமத்தில் புல வேறுபாடு கோத்திர வேறுபாடு இல்லாத கூட இது ஒரு யதார்த்தம் என்ற வகையிலே இத்தகைய ஒரு நிலை ஒரு அறிஞனுக்கு ஒரு ஆளுமுக்கு ஒரு தாய்க்கு கிடைப்பது ஒரு பெரிய அருளாக கொள்ளத்தக்கதுலா அலிஸ்லம் அவர்கள் உதாரணம் மன்னன் ஹிரக்கு இடம் அபு சுபியானுடைய அந்த தூதுக்குழு போயிருந்த வேளையிலே இந்த முகம்மது சல்லாஹாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தானா என்பதை பரிசிப்பதற்காக பல வினாக்களை தொடுத்தார் அவருக்கு முன்னே வேதங்கள் பற்றி அறிவு இருந்தது அந்த வகையில் வினாக்கள் அமைந்தன அவர் கேட்ட வினாக்களில் மிக முக்கியமான ஒரு வினா கைப்ப நசபு அவருடைய குடும்ப நிலை எவ்வாறு குலநிலை எவ்வாறு குவத்திர நிலை எவ்வாறு என்ற வினாவை அவர் கேட்ட போது அன்று முஷ் இருந்த அபு சுஃபியான் உண்மையை சொல்கிறார் எங்களுடைய சமுதாயத்தில் மிக உயர்ந்த குலத்தை கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவராக முகமது சல்லாம் அவர்கள் இருக்கிறார் என்று அபு சுபியான் பதவி சொல்கிறார் கேட்டுவிட்டு விடைகளை செய்மடுத்துவிட்டு கடைசியாக ஒவ்வொரு விடையையும் வைத்து பகுப்பாய்வு செய்து இறக்கு பல முடிவுகளுக்கு வருகிறார் அதில் ஒரு முடிவை அவர் சொன்னார் அல்லாஹு திரைத்தூதரை தெரிவு செய்கின்ற போது எப்போதும் சமூகத்தில் உள்ள கௌரவமான மனிதர்கள் என்றுதான் தெரிவு செய்வார் மேலும் உயர் குலத்தை சேர்ந்தவராகவும் அவர் இருப்பார் என்று இறக்கு பதிவு சொன்னார் இங்கேத் என்ற சொல் அப்தல் என்ற பொருளில் வந்திருக்கிறது என்பதை உடமாக்கல் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நபி சல்லாஸ்லம் அவர்கள் அனாதையாக பிறந்தார்கள் எந்த சமூக சீர்த்த பணியிலும் ஈடுபடுகின்ற மனிதருக்கு சமூகத்திலே கீழ்மட்டத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் தாண்ட நிலையில் இருக்கின்ற மனிதர்களுடைய உண்மையான நிலை பற்றிய அறிவு வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றிய தெளிவு வேண்டும் நபி அவர்களை அல்லாஹ் உயர்ந்த குளத்தில் பிறக்க வைத்தாலும் அனாதையாகத்தான் வளர வைக்கிறார் அதற்குடாக மனிதர்களுடைய குறிப்பாக ஏழைகளுடைய சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இன்னல்களை துன்பங்களை அவலங்களை செயல்முறையில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நபி சல்லாஹளுக்கு கிட்டுகிறார் ஏழைகள் மீது அளவிலான அன்பு கொண்டவர்களாக சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் கை கொடுப்பவர்களாக அவர்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதில் தீவிர ஈடுபாடு காட்டியவர்களாக என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வகையில் நபி அவர்களை அல்லாஹு தாலா அனாதையாக அடுத்த ஒரு கட்டமாக நபி அவர்கள் குழந்தை பருவத்தில் நான்கு வருடங்கள் பாலைவனத்திலே ஹரிமாவுடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள் பாலைவனம் என்பது ஏற்கனவே கலாநதி சுக்ரி அவர்கள் குறிப்பிட்டது போல அரபு தீபகட்பம் பொதுவாகவும் நபி அவர்கள் தனது திருபுராயத்தில் வளர்ந்த அந்த ஹரிமா வாழ்ந்த பிரதேசம் பனு குறிப்பாகவும் உலகத்தின் எந்த நாகரிகத்தின் தாக்கமோ செல்வாக்கோ உலகத்தின் கருத்தோட்டத்தின் தாக்கமோ செல்வாக்கோ இல்லாமல் இருந்த பிரதேசம் நபி அவர்கள் சித்துரா என்ற இயற்கையில் வளர்வதற்கு தெளிவான சிந்தனையில் வளர்வதற்கு உல ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் செழிப்பாக வளர்வதற்கு எத்தகைய சிந்தனை தாக்கத்துக்கும் உட்படாமல் வளர்வதற்கு ஆரோக்கியமான அறிவோடும் ஆரோக்கியமான உடல்நிலையோடும் வளர்வதற்கு நபி அவர்களுக்கு அது பெரிய உதவியாக அமைந்தது அவர்கள் பாரசீகத்தில் பிறந்திருந்தால் ரோமாபுரியில் பிறந்திருந்தால் சீனாவில் பிறந்திருந்தால் இந்திய உகண்டத்தில் பிறந்திருந்தால் பல்வேறு சிக்கல்களுக்கு உட்பட்டிருப்பார்கள் அத்தகைய எந்த சிந்தனை தாக்கங்களும் இல்லாமல் மிக தூய்மையாக நபி அவர்கள் வளர்வதற்கு இந்த நான்கு வருட காலம் அவர்களுக்கு பேருதவியாக இருந்தது இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் அந்த நிகழ்வை பார்க்கலாம் நபி அவர்கள் இயல்பிலேயே விவேகமும் அறிவுத்திறனும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் அப்துல் முத்தலிப் சபையிலே அவருடைய பிள்ளைகள் அபு தாலிப் போன்றவர்கள் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் மிக மரியாதையாக இருப்பார்கள் ஆனால் சிறுவராக இருந்த முகமது சல்லா அலிஸ்வர்கள் மாத்திரம் தன்னுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிபுடைய விருப்பிலே போய் அமர்ந்து கொள்வார்கள் அவ்வாறு அமர்ந்து கொள்கின்ற வேலையிலே அவருடைய மகன்மாரான தந்தைமார்கள் அவர்களை தடுப்பார்கள் சிறு பிள்ளையான இவர் இப்படி பெரிய ஆளை போல் மரியாதை இல்லாமல் அங்கே போய் தகப்பனாருடைய இடத்தில் பாட்டனாருடத்தில் இருக்கிறார் என்று தடுப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல் முத்தலி இந்த பிள்ளையின் இந்த குழந்தையின் முகமது சல்லி விவேகத்தை திறமையை அவர் எதிர்காலத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார் என்பதை சரியாக இனம் கண்டு அந்த சந்தர்ப்பத்தில் அவரை விட்டுவிடுங்கள் அவர் என்னோடு அப்படி அமரட்டும் அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது ஒரு பெரிய நிலைக்கு வருவார் அப்துல் முத்தலிப் சொல்கின்ற அளவுக்கு நபி அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்ததை பார்க்கும் அடுத்ததாக நபி அவர்கள் ஆடு மேய்த்ததாகவும் வியாபாரத்தில் ஈடுபட்டதாகவும் வியாபாரத்துக்கு சென்றதாகவும் நாங்கள் வரலாற்றிலேயே பார்க்கிறோம் ஒரு தாய் எப்போதும் தன்னுடைய சொந்த உழைப்பில் சம்பாத்தியத்தில் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இது நபி சல்லாஹிய இந்த நிகழ்வில் நாம் பெறக்கூடிய படிப்பினை நபி அவர்கள் ஆரம்பத்தில் ஆடு மேய்த்து அதற்குரிய கூலியை பெற்றார்கள் பிறகு வியாபாரம் செய்து சம்பளத்தை அதற்குரிய கூலியை பெற்றார்கள் இத்தகைய ஒரு நிலை ஒரு தாயிக்கு இருக்கின்ற போது ஒரு ஆளுமைக்கு இருக்கின்ற போதுதான் கௌரவமாக சுதந்திரமாக தன்னுடைய அறப்பணியை சமூகப் பணியை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு முன்மாதிரியே நபி சல்லாஹாம் அவர்கள் இதற்கூடாக காட்டினார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள் அடுத்ததாக நபி சல்லாசிமுடைய பருவம் வாயிபு பருவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வாய்வு பருவத்திலே நபி அவர்கள் ஏனைய இளைஞர்கள் போல் கூத்துகளில் கேளிக்கைகளில் வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவராகவே இருக்கவில்லை இது நபி அவர்களுடைய இளமை பருவத்தில் குறிப்பாக வாலிப பருவத்தில் நாம் கவனிக்கின்ற அவதானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் இளைஞர்களுக்கு இருக்கின்ற எத்தகைய ஒரு பொழுதுபோக்கு வீணான பொழுதுபோக்கு நோக்கம் நபிசல்லாசம் அவர்களுக்கு இருக்கவில்லை ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் ஒரு திருமண வீட்டிலே அழகாக பாடல்கள் இசைக்கப்பட்டு தூக்கத்தை கொடுத்தார் நீங்களும் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லா உங்களுக்கு தூக்கத்தை தந்துருவானால் அல்லா எங்கள் மீது அருள் அறிந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடலை கேட்கக்கூடாது என்பதற்காக அந்த அசிங்கமான பாடல்களுக்கு நபி சல்லாவுகள் தெளிவடுக்க கூடாது என்பதற்காக அங்கே நபி அவர்கள் தூங்குகிறார்கள் அல்லாஹு அந்த தூக்கத்தை கொடுத்து விடுகிறார்கள் அந்த காலத்திலே அவர்கள் விக்கிர ஆராதனையிலோ மதுபானம் அறந்துவதிலோ சூது விளையாடுவதிலோ ஈடுபடவில்லை உண்மையில் ஒரு தாயுடைய இளமை பருவம் இப்படி அமைவது மிக முக்கியமானது ஏனென்றால் சில நாம் முதுமை பருவத்தில் பக்குவடைந்ததற்கு பின்னால் ஈடுபடுவோம் இளமை பருவம் முன்மாதிரியாக அமையாத போது பேசுவார்கள் தாக்கம் மிக குறைவானதாக இருக்கும் பொறுத்தவரையில் அவர்களுடைய இளமை பருவம் மிக தூய்மையாக அமைந்த காரணத்தினால் அவர்களை பற்றி எதிரிகள் கூட மோசமாக பேசக்கூடிய நிலை இருக்கவில்லை அல் அமீன் என்றார்கள் அஸ் என்றார்கள் நம்பிக்கையாளர் என்றார்கள் நாணயமானவர் என்றார்கள்வர் சொன்ன பயந்து விட்டி என்பதை அறியாத நிலையில் வீட்டுக்கு சென்ற வேலையிலே ஹதீஜா ரஜி அல்லாஹ் அவர்கள் நபி அவர்களுக்கு சொல்லி நிச்சயமாக நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு வந்திருப்பது வகிதான் என்பதை சொல்ல முற்பட்ட போது அவர்கள் நியாயம் என்னவென்றால் நீங்கள் மிகவும் பண்பானவர்களாக இருக்கிறீர்கள் நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் இனபந்துக்கடை நேசிக்கிறீர்கள் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு கை கொடுக்கிறீர்கள் மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவிக்கரம் நீட்டுகிறீர்கள் விருந்தாளிகளை கவனிக்கிறீர்கள் எனவே இத்தகைய நல்ல குணங்களைக் கொண்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஹதிஜா ரபி அல்லாஹ் அண்ணா அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல அன்னை ஹதீஜா போன்ற ஒரு பெரிய சீமாட்டி நபி சல்ல அல்லாஹு அவர்களை திருமணம் முடித்ததற்கு காரணமே அவருடைய பண்பாடு அவருடைய ஒழுக்கம் அவர்களுடைய முன்மாதிரியான நல்ல தூய்மையான வாழ்க்கை என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் இதுவும் எங்களை பொறுத்தவரையில் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் படிப்பினை என்று எங்களால் சொல்ல முடியும் நபி அவர்கள் ருபுவத்துக்கு முன்பு இரண்டு சந்தர்ப்பங்களில் மக்காவுக்கு வெளியே போனார்கள் சந்தர்ப்பத்தில் அபு தாலிபோடு பனிரெண்டாவது வயதிலே மக்காவுக்கு வெளியே அவர்கள் சென்றார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் தனது இருபத்தி வயதிலே ஹதிஜா ரபி அல்லாஹ் அவருடைய வியாபாரத்து நிமித்தம் அவர்கள் வெளியே சென்றார்கள் இதன் மூலம் நபி அவர்களுக்கு வெளி உலகத்தோடு தொடர்பு வாய்ப்பு மனிதர்களை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு உலக நடப்புகளை பற்றி தெரியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இதனை ஆங்கிலத்திலே எக்ஸ்போசர் என்று சொல்வார்கள் இந்த ஒரு எக்ஸ்போஷர் ஒரு தாய்க்கும் அவசியம் ஒரு தாய் எப்போதும் தன்னுள் கட்டுண்டவராக இருக்கக்கூடாது மாறாக அவர்கள் அவருக்கு உலக விவகாரங்கள் உலக நடப்புகள் மனித சமுதாயங்கள் பற்றிய தெளிவு மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் போக்குகள் இவை பற்றிய அறிவெல்லாம் தேவைப்படுகிறது அத்தகைய ஒரு சந்தர்ப்பம் எனவேதான் அவர்கள் மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை அணுகினார்கள் இந்த மூன்று அடிப்படைகளையும் நபி சல்லாவுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் சிறந்த வழிமுறையில் சிறந்த அணுகுமுறையில் அடுத்தவர்களோடு தற்கிக்க கூடிய விவாதிக்கக்கூடிய ஆற்றல் அன்னாருக்கு இருந்தது இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் ஹிராவில் இருந்ததுதான் அவர்களுக்கு தெளிவு பிறப்பதற்கும் அவருடைய உள்ளம் தூய்மை அடைவதற்கும் வான தொடர்பு கொள்வதற்கும் அல்லா அவர்களை நபியாக தெரிவு செய்வதற்கும் ஜிப்ரல் அலி அவர்கள் வருவதற்கும் உடனடி காரணமாக அமைந்தது என்பதை நாங்கள் வரலாற்றுக்கூடாக பார்க்கிறோம் ஒரு தாயை பொறுத்தவரையிலும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த வாரிசாக வந்த உளமாக்கல் அறிஞர்கள் மாத்திரமல்ல பொதுவாக அனைத்து முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் இந்த நபி அவர்களுடைய ஹிரா இருப்பிலிருந்து பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால் ஒரு தாய் ஒரு முஸ்லீம் அடிக்கடி தனிமையில் இருந்து தன்னை பற்றி தனது உடல்நிலையை பற்றி சிந்திக்க சுய செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் தன்னுடைய பல இனங்களை பற்றி இனங்காண கடமைப்பட்டிருக்கிறார் தன்னுடைய உண்மையான நோக்குகளை பற்றி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் இத்தகைய ஒரு ஒரு தற்காலிக தனிமை நிலை ஒவ்வொரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் தாயிக்கும் தேவை என்ற படிப்பினை உண்மையில் நபி அவர்களுடைய ஹிரா சம்பவத்தில் அல்லது ஹிராவில் போய் நபி அவர்கள் தியானத்தில் இருந்ததிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இனி நாம் நேரடியாக நபி சல்லா அலேசல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையின் நுபவத்துக்கு பிறகுள்ள முதலாவது கட்டத்தை பொறுத்தவரையில் அவருடைய முதல் மூன்று வருடங்களும் பிறகுள்ள முதல் மூன்று வருடங்களும் முதல் கட்டமாக கருதப்படுகிறது அந்த முதல் கட்டத்திலே நபி அவர்கள் இரகசிய தாவாவிலே ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக நபி அவர்கள் இந்த தன்னுடைய தனக்கு கிடைத்த வகையை தனக்கு கிடைத்த இந்த வழிகாட்டலை ஒரே அடியாக மக்களுக்கு முன்னால் வைத்தால் ஏலவே வித்தியாசமான கொள்கை போக்கில் இருக்கின்ற அந்த மனிதர்கள் ஆத்திரப்படுவார்கள் ஆவேசப்படுவார்கள் சீற்றம் கொள்வார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து அந்த வகையில் நபி அவர்கள் தனது குடும்பத்தவர்களுக்கும் தனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்களுக்கும் இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள் அந்த வகையில் தனது மனைவி ஹதீஜாவுக்கு இந்த பிரசாரத்தை முன்வைக்கிறார்கள் தன்னிடம் வளர்ந்த தன்னுடைய பெரிய தந்தையின் மகனாக இருந்து அழிக்கு இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள் தன்னுடைய மவுலாவாக இருந்த ஜெய்தி குடு ஹாரிசாவுக்கு இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அபூ பக்ரவதி அல்லாவர்களுக்கு தன்னுடைய இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள் தனக்கு நெருக்கமாக இருந்த ஒரு அடிமையான பிலாலுக்கு இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள் இந்த வகையில் நபி அவர்கள் மூன்று வருடங்களாக இரகசிய தாவாவில் ஈடுபட்டு நாற்பது பேரை தனக்கு நெருக்கமாக இருந்த நாற்பது பேரை தன்னுடைய கொள்கையிலே சேர்த்துக் இந்த மூன்று வருடங்களும் நபி தாவா தனி மனிதர்களை அணுகுவதாகவும் அடுத்த அடுத்த நிலையிலே தன்னுடைய தாவை பகிரங்கப்படுத்துகிறார்கள் அல்லாஹு தாலாவும் இந்த தாவாவை இந்த அழைப்பை பகிரங்கப்படுத்துமாறு நபி சல்லா அலிமர்களை வேண்டுகிறார் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற குடும்பத்தவர்களுக்கு எல்லாம் இந்த செய்தியை சொல்லுங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அல் குரான் வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கியதை தொடர்ந்து நபி சல்லா அவர்கள் தனது குலத்தை தனது குடும்பத்தை சேர்ந்த பலரை ஒன்று திரட்டுகிறார்கள் சுமார் நாற்பத்தை ஒன்று திரட்டி இஸ்லாத்தின் அழைப்பை தூதை அவர்களுக்கு முடிகிறார்கள் சந்தர்ப்பத்தில் பெரிய எதிர்ப்பு கிளம்புகிறது அபு தாலிப் நபி சல்லாஹர்களுக்கு பாதுகாப்பு தருவதாக அந்த சந்தர்ப்பத்திலே உத்தரவாதம் அளிக்கிறார் அதனைத் தொடர்ந்து நபி அவர்கள் சபா மலைக்குண்டிலே ஏறி முழு மக்கள் வாசிகளையும் நோக்கி அழைக்கிறார்கள் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரையும் சொல்லி குளத்தின் பெயரையும் சொல்லி அழைக்கிறார்கள் வா சபாஹா என்று காலை பொழுதிலே அவர்கள் அழைப்பு விடுத்த போது மக்கள் எல்லோரும் திரண்ட வேளையிலே நபி அவர்கள் அங்கு தன்னுடைய அழைப்பை முன்வைக்கிறார்கள் இஸ்லாமத்தின் தூதரை முன்வைக்கிறார்கள் அங்கே அபூல நபிசல்லாஸ்ல அவர்களை சபிக்கிறான் அவர்களை நபிசல்லாக அல்லாஹ் ஒரு சூறாவே அருளினான் தபத்திய முடிவடையும் அந்த சூறாவையை அல்லாஹு வைத்தான் அடுத்த கட்டமாக நபி அவர்கள் எல்லோர் மத்தியிலும் மிக பகிரங்கமாக அடுத்த ஒரு கட்டத்தில் இந்த தீனை முன்வைக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள் அதற்கான கட்டளை நபி சல்லாஹாம் அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து வந்தது அனில் முஷ்ரிகின் நபியே உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளைகளை அப்படியே பகிரங்கமாக உடைத்துச் சொல்லுங்கள் முஸ்லிங்களுடைய எதிர்ப்பை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹு பணிப்புரை வழங்கினார் முஸ்லித்தீங்களுடைய கூட்டங்களுக்கு போனார்கள் அவர்களுடைய வைபவங்களுக்கு போனார்கள் அவர்கள் கூடிய இடங்களுக்கு போனார்கள் அவர்களுடைய எல்லா சந்திப்புகளுக்கும் போய் நபி அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் அழைப்பை பகிரங்கமாக சொல்லலானார்கள் அது அவர்களுக்கு முன்னாலேயே அல்லாவை தொழுதார்கள் முண்ட நிலையை நபி அவர்கள் போய் தொழுகை நடத்தினார்கள் பகலிலும் இரவிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வணக்கங்களை அவர்கள் எதிர்ப்புக்கு நபி அவர்கள் ஆளாக வேண்டிய நிலை வருகிறது அவர்கள் ஆரம்ப கட்டமாக என்ன செய்கிறார்கள் இது தாய்களுக்கு தேவையான சில வழிகாட்டுகள் ஆரம்ப கட்டமாக நபி அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் பரிகசிக்கிறார்கள் கொய்ப்பிக்கிறார்கள் அவர்களை பயிற்சியக்கார் என்று சொல்கிறார்கள் சூனியக்கார் என்று சொல்கிறார்கள் பொய்யன் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொன்ன செய்திகளை திரிவுபடுத்துகிறார்கள் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் சந்தேகங்களை கிளப்புகிறார்கள் இது வெறும் கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள் இன்னமாஷர் யாரோ ஒருவர் இவருக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் இவர் என்ன பெரிய அல்லாவுடைய தூதர் இவர் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை சாப்பிடுகிறார் நடந்து திரிகிறார் தூதராக இது ஆரம்ப கட்டமாக அமைந்த எதிர்ப்பு அடுத்த ஒரு நிலையிலே அவர்கள் மற்றும் ஒரு கடைபிடிக்கிறார்கள் அதுதான் குரானை நபி அவர்களுடைய செய்தியை நபி அவர்களுடைய தூதை மனிதர்கள் கேட்கக்கூடாது என்ற வகையில் சில செய்முறை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் உதாரணமாக அல் ஹாரிப் என்பவர் நபி அவர்கள் குரானை மக்கள் நபி அவர்கள் ஓதுகின்ற குரானை செல்மடிக்கூடாது என்பதற்காக அவர் கவிதைகள் பாடினார் பாடல்களை பாடக்கூடியவர்களை கொண்டு வந்து வைத்து பாடல்களை பாட வைத்தார் பாரசீக ரோம மன்னர்களுடைய செய்திகளை எல்லாம் போய் அறிந்து வந்து அவற்றை சத்தமாக சொல்லலானார் சொல்லிவிட்டு சொன்னார் விமாதா முகமது என்ன விட முகமது என்ன அழகாக பேசுகிறார் நானும் அழகான செய்தி எல்லாம் சொல்கிறேன் என்று மக்களை திசை திருப்ப முயற்சி செய்தார் அடுத்த கட்டமாக அவர்கள் நபி அவர்களுக்கு பிசிக்கலி நோவினை செய்வதற்கு அவர்களை துன்புறுத்துவதற்கு அடுத்த கட்டமாக முனைகிறார்கள் ஏனென்றால் இத்தகைய ஆரம்ப வழிமுறைகள் எதுவும் பறிக்கவில்லை என்று கண்டபோது அவர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் விம்சிப்பதற்கு துன்புறுத்துவதற்கு சித்திரவதை செய்யக்கூடிய கட்டத்தை அடைகிறார்கள் எனவே வாய அளவில் இருந்த துன்புறுத்தல் இப்போது செய்முறைக்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வகையில் சுகைபு ரூமி அம்மாருடைய குடும்பம் எல்லாவணும் ஜெமியான் இவர்கள் அனைவரும் இம்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அது ஆக உயர்ந்த கட்டத்தை அடைந்து பலர் மரணமாகிறார்கள் பலர் கைகால்களை இழக்கிறார்கள் பலர் கூடல்கள் ஆகிறார்கள் இந்த ஒரு நிலை இந்த கட்டமும் தோல்வி அடைந்த போது அப்போது நபி அவர்கள் விடாப்பிடியாக தனது பிரச்சாரத்தில் கொள்கை இருப்பதை கண்டு அங்கே அவர்கள் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு வருகிறார்கள் இப்போது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் அந்த வகையில் நபி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைகிறது மீண்டும் எதிர்ப்பு தொடர்கிறது அவர்களுடைய சித்திரவதைகள் தொடர்கின்றன அந்த கட்டத்தில் நபி சல்லாஹாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பாதுகாப்பதற்காக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு பணிக்கிறார்கள் பனிரெண்டு ஆண்களும் நான்கு பெண்களுமாக முதலாவது அபிசீனியை பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து உமர் ரபி அல்லாஹ் ஒன்று போன்றவர்கள் இஸ்லாத்தை என்பதை அறிந்து அவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் ஆனால் மீண்டும் எதிர்ப்பு தீவிரமடைகிறது நபி அவர்கள் இரண்டாவது கட்டமாக மீண்டும் அபிசீனியாவுக்கு தனது தோழர்களை பாதுகாப்பதற்காக ஹிஜ்ரத் மேற்கொள்ளுமாறு பணிக்கிறார்கள் எண்பத்தி ஆண்களும் பதினோரு பெண்களும் இரண்டாவது அந்த மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் எதிர்ப்பு மேலும் வலிவடைகிறது யூதர்களோடு தொடர்பு கொண்டு இந்த நபியை எவ்வாறு தீர்த்து இவருடைய இந்த அழைப்பை கொள்கையை எப்படி அளித்து விடலாம் என்று திட்டம் அடுத்த கட்டமாக நபி அவர்களையும் அவர்களுக்கு சார்பாக இருக்கின்ற அனைவரையும் பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை அடைகிறார்கள் எப்படி அந்த அவர்களுடைய தவ்வாவுக்கு எதிரான எதிர்ப்பு அமைந்தது என்பதை நீங்கள் பார்க்கிறோம் எப்போதும் எங்கும் நீங்கள் இதனை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கலாம் பொதுவான ஒரு பகிஷ்கரிப்பு என்ற நிலையை அடைகிறார்கள் இந்த வகையில் நபி சல்லாஹர்களும் அவர்களுக்கு சார்பாக இருந்த அனைவரும் சுமார் மூன்று வருட காலங்கள் பகிசரிக்கப்பட்டார்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் கிடையாது திருமண ஒப்பந்தம் கிடையாது வியாபாரம் கிடையாது பேசுவது கிடையாது எதுவும் இல்லை என்ற நிலை உருவாக்குறது மூன்று வருடங்கள் தொடர்கிறது அல்லாவுடைய அருளினால் குறைசியிலேயே சிலர் இந்த அநியாயத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அந்த உடம்படுக்கையை கீறி கிழித்தார்கள் அதன் விளைவாக அந்த பயங்கரமான நிலையில் இருந்து நபி சல்லா அலிஸ்லம் அவர்களும் சகாபாக்களும் அன்று தப்பக்கூடியதாக இருந்தது இந்த நிலையை தொடர்ந்து நபி சல்லா அலையம் அவர்கள் இதைவிட ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைகிறார்கள் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த அபு தாலித் பார்த்தாகிறார் பத்தாம் ஆண்டு இது இடம்பெறுகிறது தொடர்ந்து இருவரும் ஒருவர் நாட்டிலே அவருக்கு துணை நின்றவர் இழந்த நபி அவர்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் எதிர்ப்பு கடும் தீவிரமடைந்திருக்கிறது எனவேதான் இந்த வருடமே ஆமுல் ஹசூன் கவலைக்குரிய ஆண்டு என்று வரலாற்றிலே கருதப்படுகிறது இந்த கட்டத்திலே நபி அவர்கள் ஆறுதல் வழங்க வேண்டிய தேவை அவர்களுக்கு உற்சாக மூட்ட வேண்டிய அவசியம் யாத்திரை அவர்களுக்கு ஒழுங்கு செய்தான் என்பதையும் யாத்திரை கூட உற்சாகத்தை பெற்று மீண்டும் ஒரு முறை அல்லாவுடைய தீனுடைய பணியில் தீவிரமாக ஈடுபட இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நபி சல்லாஹர்களும் தகாபா தோழர்களும் உறுதியாக நின்றமைக்கு நின்றமைக்கு அடிப்படையான சில காரணங்கள் அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து எதிர்ப்புகளுக்கு முன்னாலும் தாம் கொண்ட கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்றால் மனித இனமே அசைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைப்பாடு அமைந்தது என்று சொன்னால் சில காரணங்கள் இருக்கின்றன முதலாவது அல்லாவின் மீது அவர்களுக்கு இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இரண்டாவது நபி அவர்களுடைய மிக முன்மாதிரியான தலைமைத்துவம் மூன்றாவது பொறுப்புணர்ச்சி முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழியை கொடுத்து விட வேண்டும் அனைவரையும் காப்பாற்றி விட வேண்டும் தெரிந்து வைத்திருக்கிறோம் இதை அனைவருக்கும் சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த உணர்வு மறுமை மரணத்துக்கு பின்ன வாழ்க்கை பற்றி அவர்களுக்கு மிக உறுதியான நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கை அற்பமானது சொற்பமானது நிலையற்றது நிரந்தரமற்றது மரணம் நிச்சயமானது அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நிலையானது நிரந்தரமானது அங்கு நாம் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பதி சொல்லி வேண்டும் என்ற அந்த மறுமை பற்றிய நம்பிக்கை அடுத்ததாக குரான் இருக்கவே இருந்தது அவர்கள் பலயனமடையும் சோர்வடையும் கட்டங்களில் எல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு சரியான வழியை காட்டி அவர்கள் தங்களுடைய பயணத்தை இலக்கிய பயணத்தை தொடருவதற்கு குரான் எப்போதும் வகைக்கூடாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக் நாங்கள் பார்க்கிறோம் அனைத்துக்கும் மேலாக நீங்கள் இப்போது துன்புறுத்தப்படுகிறீர்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறீர்கள் அரைகூவல்களுக்கும் சவால்களுக்கும் நீங்கள் முகம் ஆனால் வெற்றி நிச்சயம் வெற்றி இருக்கிறது என்றே இருந்தது நபி அவர்களும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எனவே கிட்டிய வெற்றியில் அல்லாஹுடைய அந்த என்ற அந்த வெற்றியில் அந்த உதவியில் நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்ததை நாங்கள் அடுத்த கட்டம் கட்டமாக நபிசல்ல அல்லாஹாம் அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டு வெளியே தனது தாவாவை ஆரம்பிக்கிறார்கள் தாய் செல்கிறார்கள் தாய்ப்பு அனுபவம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் மேற்கொள்ளப்பட்டது அங்கு அவர்கள் எவ்வாறு வரவைக்கப்பட்டார்கள் எவ்வாறு அவர்களுக்கான பதில் அந்த மக்களை பொறுத்தவரையில் அமைந்தது என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த கட்டமாக நபி சொல்லாஹு அலி இஸ்லம் அவர்கள் தாய்ப்புக்கு வெளியே டவா செய்தது போலவே மக்காவுக்கு வெளியே தாவாவில் ஈடுபட்டது போலவே மக்காவுக்கு வெளியே இருந்த கபிலாக்கள் தனி மனிதர்களை எல்லாம் அணுகி இந்த அழைப்பை முன்வைக்கலானார்கள் பயன்படுத்தி அங்கு சாரி வந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் தூதை முன்வைத்தார்கள் மதினாவில் வந்த பலரை சந்தித்து நபி அவர்கள் இஸ்லாத்தை அவர்களுக்கு முன்வைத்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதை அடுத்து அவர்களோடு நபி அவர்கள் முதலாவது உடம்படிக்கையை செய்து கொண்டார்கள் அகபத்தில் ஊலா என்று நாங்கள் சொல்கிறோம் அடுத்த கட்டமாக அங்கு மதீனாவில் பிரசாரம் செய்வதற்காக முசாபிபின் ஒமரை அனுப்பி வைக்கிறார்கள் பிறகு பெருந்தொகையானோர் அடுத்த வருடம் வருகிறார்கள் அவர்களை வைத்து இரண்டாவது உடம்படிக்கையை செய்து கொண்ட நபியவர்கள் மக்கா மண்ணிலே தொடர்ந்தும் வாழுவது என்பது தனது உயிருக்கு ஆபத்தானது என்பது மாத்திரமல்ல தனது தோழர்களின் வாழ்வுக்கு ஆபத்தானது என்பது மாத்திரமல்ல இஸ்லாத்தின் எதிர்காலத்திற்கே ஆபத்தானது என்பதை கண்ட நபியவர்கள் மதீனா பூமி எல்லா வகையிலும் தனக்கும் தனது தோழர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பொருத்தமான பூமி என்பதை கண்டு அதற்கான பீடிகையை போட்டு அதற்கான சூழலை உருவாக்கி இந்த ரெண்டு பயிற்சிகள் மூலமாகவும் மதீனா மக்களை தயார்படுத்தி நபி அவர்கள் மதீனா ஹிஜிரத்துக்கான முன் செய்கிறார்கள் இதுதான் மிக சுருக்கமாக மிகவும் செறிவாக ரசூலுல்லாவுடைய மக்கா வாழ்க்கையை பொறுத்தவரையில் நாம் சொல்லக்கூடிய அம்சங்கள் ல்லாவுடைய மக்கா வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சம்பவமும் பல பாடங்களையும் படிப்பினைகளையும் தர வல்லது என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் சீராவை ஆழமாக படிப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும் குரானை படிப்பது போல ஹதீஸை படிப்பது போல குரானையும் ஹதீஸையும் இருபத்தி வருட காலமாக தனது வாழ்க்கையில் அமுல்படுத்தி காட்டிய நபியுடைய சீராவை படிப்பதற்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு குரான் சுண்ணாவை நாம் பிரயோகிக்கலாம் கையாளலாம் என்பது பற்றிய சரியான தெளிவை புரிந்தவர்களாக நாம் மாற முடியும் என்பது மாத்திரமல்ல இந்த குரானின் சுண்ணாவையும் சரியாக பின்பற்றி அல்லாவுடைய திருப்தியை பெற்றவர்களாக மாற முடியும் நபி வழியில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக மாற முடியும் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த மேலான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல